அப்பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் ராமச்சந்திரனின் நேர்மை உலகறிந்தது அவனுடைய பேச்சிலாகட்டும் செயல்களிலாகட்டும் நினைவிலாகட்டும் ராமன் எப்போதும் நேர்மையே கடைப்பிடித்து வந்தான் மரியாதா புருஷோத்தமன் உலகோர் ராமனை கொண்டாடுகிறார்கள் அவனுடைய நேர்மையைக் கண்ட வால்மீகி பகவான் வியந்து போற்றுகிறான் அப்படி நேர்மையுடைய ராமன் அந்த நேர்மையை வெளிப்படுத்தின விதமே வியப்புக்குரியது அனைவரையும் சமமாகவே பாவித்தான் நாம் கடந்த நாள் நேர்மையைப் பற்றிய கேள்விக்கு பதில் பார்க்கும் போது சமச்சித்ததா சமமான சித்தோடு இருத்தல் அனைவரையும் சமமாக நினைத்தல் இதுவே நேர்மை என்று பார்த்தோம் இந்த நேர்மை வந்துடுவோம் வச்சுங்க அப்ப கண்டிப்பா நாம பொய் பேச மாட்டோம் யாரும் ஏமாற்ற மாட்டோம் எந்த பிசினஸ் பண்றவாழா இருந்தாலும் எந்த தொழில் பண்றவாழோ வேலைக்கு போறவர்களோ எல்லாரும் அனைவருக்கும் நல்லவர்களாகவே இருப்போம் ஏனெனில் அனைவரையும் சமமாக பாதித்துவிட்டால் அப்ப எல்லாருக்கும் நாம நல்லவர்களும் வேண்டியவர்கள் அவர்களோ அவர்களுக்கு வந்துருத்துனால்தான் அப்ப அவர் எனக்கு பிடிக்காதவரா போறார் நான் அவருக்கு பிடிக்காதவரா போறேன் இப்ப நமக்கே பிடித்தவர்கள் சில பேர் இருக்காள் யாரவர்கள் என் நன்மையை நினைப்பவர்கள் என் நன்மையின் சொல்லும் இந்த உடலோட கூடிய என் நன்மையை விரும்புபவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆனா உண்மையில் ஆத்மாவனுடைய நண்புபவர்கள் யாரோ அவர்கள நண்பர்களாக கொள்ள வேண்டும் அப்படி கொள்ள தொடங்கிட்டோம்னால் நாம எல்லாருக்கும் நண்பர்களாயிடுறோம் எல்லாரும் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அப்ப சமமான சித்தம் படைத்தவர்களாக இருக்க வேணும் ராமனே இதை ஒரு ஸ்லோகத்தாலே வெளிப்படுத்துகிறான் ஆன ஏனம் दत्तम मया विभीषणो वा ராவணனாலே எட்டி உதைக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் ராமன் திருவடிகளிலே வந்து விழுந்தான் நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோகரண்யவாய மகாத்மனே ரத்திலகனான ராிடத்தில் பற்றுவதற்கு வந்திருக்கிறேன்ீவா பொய்சொல் வேண்டுகிறான் சுக் ராமனிடத்தில் வந்து விபீஷணனை நம் கோட்டியில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது அவன் பிராட்டிய பிரித்த பாப்பியனுடைய தம்பி எப்போது நம்மையும் விட்டு போவான் காட்டி கொடுப்பான் என்பது தெரியாது ஆக அவனை சித்திரவதமாக கொன்று வேண்டும் அவன் கூட வந்திருக்கிற நாலு இராக்கதர்களையும் அழித்து வேண்டும் நல்லவன் அவனை நம்ம கோட்டில சேர்த்துக்கணும் என்று சொன்னார் ராமன் இருவருடைய கூற்றையும் கேட்டான் அப்ப பதில் தெரிவிக்கிறான் அவன் தீயவனே ஆனாலும் கைவிட மாட்டேன் விபீஷண அங்கீ காரியா கண்டிப்பா நான் கைப்பிடிப்பேன் ராமன் தன் முடிவை வெளிப்படுத்திவிட்டார் சுக் காரண காரியங்களோட ராமன் விளக்க சுக் நேற்று கொண்டு புறப்படுகிறார் அப்ப ராமன் சுக்ரீவனை நிறுத்தறார் சுக்ரீவா நாம ஒரு பதினஞ்சு நிமிஷமா பேசிட்டு இருக்கோம் இவனை கை கொள்ளலாமா ஒருவேளை இந்த பதினைஞ்சு நிமிஷ நேரத்துக்குள்ளே ராவணனே மனது திருந்தி வந்திருந்தால் திரும்ப எங்கிட்ட ஓடி வந்துறார்கே இவ்வளவு நேரம் விபீஷணனை பத்தி தான் பேசினோம் அவனை சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா இப்ப அண்ணனே வந்திருக்கான் பிராட்டிய பிரித்தவனே வந்திருக்கிறான் அவனை கண்டிப்பாக கை கொள்ள கூடாது என்ன திரும்ப பேசறதுக்காக வந்துடாதே விபீஷணன் வந்திருந்தால் எனக்கு திருப்தி என கூட வந்திருக்கிற நாலு பேர் மட்டும் வாழ்ந்து போவார்கள் ஆனா ராவணன் வந்திருந்தால் பரம திருப்தி ராட்சச குலமே வாழ்ந்து போகும் ஆக விபீஷணன் வந்திருந்தாலும் கூட்டிவா ராவணன் வந்திருந்தால் வெகு விரைவில் ஆனையேனம் ஹரிசிரேஷ்ட தத்தம் அசியாபயா இவனுக்கு அபயப்பிரதானம் கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தது இவனுடைய உறவினர்கள் அனைவருக்கும் சேர்த்துத்தான் ராவணன் வந்திருந்தாலும் கூட்டிடுவா விபீஷணனே வந்திருக்கிறான் என்ன விபீஷணனையும் ராவணனையும் ராமன் வேறுபடுத்தாமல் பதில் சொல்லி இருக்கிறான் இப்பவிடத்தில் விபீஷணனாவது ராமன் காலில் வந்து உழுந்துட்டார் அப்ப சரணம்னு சொன்னவர்களை உட்டுடக் கூடாது ராமன் நேர்மையா நடந்துருக்கான் ஆனா நேர்ம அத்தோட நிக்கலையே சொன்ன இவனோடும் ஒன்றாக கருதின் பண்பாடு இதுதான் நேர்மையின் உரைக்கப்படுகிறது இதே நேர்மை ராமனிடத்திலே இருந்தது அத மறுபடியும் ஒரு முறை வெளிப்படுத்தினால் மரணமடைந்து ராவணன் கீழே விழுந்தான் அப்ப விபீஷணன் நோக்கி ராமன் சொல்றார் விபீஷனா மரணம் ஏற்படும் வரையில் தான் பகமை பாராட்டலாம் ராவணனுடைய உடம்புல உயிரிழந்தது அவன் என்ன பகைவன் நினைத்திருந்தான் நான் அவனை என்றுமே பகைவனாக கருதியது கிடையாது அவன் தான் என்ன பகைவனாக நினைத்தான் இப்ப உடம்பிலேந்து உயிர் போயிடுது இல்லையா இனிமே அவன் என்ன பகைவனா நினைக்க முடியாது நல்லது பண்ணாலும் தடுக்க முடியாது நான் இப்ப சடங்கு பண்ணலான் ஏற்கனவே என்னை கண்டாலே வெறுத்திருந்தான் இப்ப நானே அவனுக்கு ஈம சடங்கா பண்ணிட்டு போறேன் நீ பண்றதானா பண்ணு விபீஷனா இல்லேன்னுட்டா எங்கிட்ட நான் அவனுக்கு அந்திமக் கிரியைகளை செய்கிறேன் ஒத்துப்பனா ராவணன்னா உயிரிருந்தா ஒத்துருக்க மாட்டான் ஒண்ணுமோ இப்ப உயிர் இல்லை அதனால ஒத்துக்கொண்டுதானே தீர வேண்டும் என்று தானே ராவணனுக்கு ஈமச்சடங்குகளை செய்கிறேன் என்று ராமன் ஏற்றுக் அது விபீஷணனையும் ராவணனையும் சமமாக பார்த்த தன்மை இதே விஷயத்தை கூறத்தாழ்வான் வெளிப்படுத்தினார் ஸ்ரீநிதின் நிதிமபாரம் அர்த்தினான் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூதூர்தன் தயாநிதின் தேவராஜம் அதிராஜம் ஆசிரையே தேவ வணங்குகிறேன் அவர் எப்படிப்பட்டவர் சர்வபூத சுகிருதம் அனைத்து ஜீவராசிகளும் நன்விருக்க வேண்டும் சுகமே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனாம் காஞ்சி தேவப்பெருமாள் அவரையே வணங்கியவரல்லவா குரத்தாழ்வான் அதனாலே அவரிடத்திலே அந்த பண்பு மிகுந்து விட்டது குரத்தாழ்வான் கிருமிகண்ட சோழனிடத்திலே கண்களை இழந்தார் என்கிற செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த கண்ணிழக்க காரணமாக இருந்தவர் நாளூர் ஆண் என்று ஒருத்தர் நாளூறானான் காட்டி கொடுத்து விட்டான் நீ யாரிடையோ கெழுத்து வாங்கணும்னு ராமானு கையெழுத்து வாங்கிவிட்டால் காப்பாற்றணும் என்று கூறத்தாழ்வான் நினைத்து தான் காஷாய சகப்பாடைய கட்டி கொண்டு ராமானுஜருக்கு வெள்ளாடைய தரிக்க சொல்லி மேற்கு நோக்கி மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு அனுப்பிச்சி வச்சார் தானே திருதண்டத்தை ஏந்திக் கொண்டு ராமானுஜர் வேஷமிட்டுக் கொண்டு கிருமிகண்ட சோழனுடைய அரண்மனைக்கு போனார் அப்பதான் அவன் சொன்னபடி கேட்காத இழந்தார் இடத்தில் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு தவறான எண்ணத்தையோ பகமையோ கூறக்காழ்வான் வளர்த்துக் கொள்ளவில்லை பதில் என்னமா நடத்தினார்னு பார்ப்போம் காஞ்சி தேவ பெருமாளை குறித்து வரதராஜஸ்தவம் பாடினார் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தேகர சந்தனோது முழுவதற்கடவுளாக பேசுகின்றனவோ அந்த தேவ அனைவர் மனத்திலும் வாழ்கிறான் ஸ்வஸ்தி அவன் நன்கு ஹஸ்திகிரி மஸ்தேகரஹா வேளமலைக்கு மேலிருக்கும் தேவப்பெருமாள் நன்கே இருக்கட்டும் என்னுடைய மனத்தையும் பண்படுத்தட்டும் என்று வேண்டிக் கொண்டு போகிறார் கண்கள் வேணும்னு கேட்க போகிறார் அந்த பெருமானை பார்த்து நீல மேக நிபம் நேத்திர சாத் குரு கரீஷ சதாமே ஹே கரீஷ வேளமலை தலைவனே எனக்கு கண்களை கொடுப்பாய் கேட்கறதுக்கு இஷ்டமில்ல முக்தி கொடுப்பாய் என்று கேட்டு விட்டார் ராமானுஜர் தான் கூறத்தாழ்வான தூண்டி காஞ்சி ராஜன குறித்து ஒரு தோத்திர நூல் பண்ணும் பெருமாள் என்ன இந்த ஊன கண்களை கேட்ட ஆயிடப்படுது ஞான கண் முக்கியமே தவிர ஊனக்கண்ணால் லாபம் இல்லை இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லுகிறபடியால் கேட்போம் என்று பாடல்களை பாடினார் அப்ப தேவ பெருமாள் கூறத்தாழ்வான பார்த்து என்ன வேணும் நமக்கு முக்தி வேணும்னு கேட்டார் கொடுத்தோம் அடுத்தது என்ன கேட்டிருக்கணும் வேற என்ன வேணும் என்னால் எனக்கு கண்களை வேணும்னு கேட்டிருக்கணும் ஆனா அவர் கேட்கிறார் யான் பெற்ற முக்தி ஆகிற இன்பத்தை நாளூறானும் பெற வேண்டும் யார் காரணமாக இவர் கண்களையே இழந்தாரோ அந்த நாளூறானும் அதே முக்தி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் அப்ப அனைத்து ஜீவராசிகளையும் சமமாகவே பார்த்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ராமனை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் இராமானுஜரை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் புறத்தாழ்வான பார்த்தாலும் அறிந்து கொள்ளுகிறோம் எந்த ஜீவராசிக்கும் துன்பம் நினைக்கக்கூடாது எல்லா ஜீவர்களும் நன்கிருக்க வேண்டும் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் வேண்டாதவன் வேறுபாடு பார்ப்பதே கூடாது இவை அத்தனையும் தான் கீழே சொல்லப்பட்டது அடுத்து தொண்ணூத்தி ஓராவது கேள்வி இன்று பார்க்க வேண்டியது கஹா சத்ரு ஜிக்கப்பட முடியாதவன் க சருகு எந்த சத்ரு எந்த பகைவன் ஜிக்கவே பட முடியாதவன் என்பது கேள்வி பதில் சொல்றார் குரோதா சுதுர்ஜய சத்ரு குரோதம் கோபம் அவர்தான் ஜெயிக்கவே பட முடியாத சத்ரு மற்ற சத்ருகள்லாம் அப்பப்ப ஜெயிக்கலாம் ஆனால் கோபம் என்னும் சத்ருவை ஜெயிக்க இயலாது இதைத்தான் கண்ணன் கீதையை சொல்லும் எதையும் ஜெயிச்சிரு அர்ஜுனா நீ துரோணர ஜெயிப்பாய் பீஷ்மர ஜெயிப்பாய் துரியோசன ஜெயிப்பாய் ஜி சத் மகாபாகோ மகாபாகோ தடக்கையனே நீ கையில் காண்டிபத்தை ஏந்தினால் யாராரோ நடுங்குகிறார்கள் ஆனால் உன் கோபத்தை நடுங்க செய்ய முடியுமா பார் எதை ஜெயித்தாலும் கோபத்தை அடக்க முடியாதுங்கிறார் எதை அடக்கினாலும் ஆத்திரம் வந்துட்டா அடக்கவே முடியாதுங்கிறார்கள் இந்த கோபத்தை ஜெயிப்பது பற்றி திருக்குறள் சொல்லும் தெரிகிறது தன்னைத்தான் காக்கின் சினம் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் காப்பாற்றி கொள்ள வேணும் என்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் தனக்கு ஏற்படும் கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் கோபப்படுவது எதற்காக இன்னொருத்தன் நம்ம கிட்டே ஏதோ தப்பு பண்ணிட்டார்கள் அந்த தவறு என்னங்கிறத திருத்தப் போகிறோம் நாம கோபப்பட்டால்தான் அவர் திருந்துவார் என்கிற எண்ணங்களோட கோபப்படுகிறோம் ஆனா இந்த குரல் என்ன சொல்றதுன்னா தன்னைத்தான் காக்கின் காக்க நம்மை காத்து கொள்ள வேணுங்கிற எண்ணம் இருந்தால் நம்முடைய கோபத்தை காக்க வேண்டும் காவாக்கால் ஒருவேளை நம்ம கோபத்தை விட்டுட்டோம்னால் கொல்ல போறது இல்லையே அழித்து விடும் கோபடுவதாலே இன்னொத்தருக்கு ஏற்படுகிற தீமைகளை விட நமக்கேற்படும் தீமைகள் அதிகம் அது உடலால ஏற்படும் தீமையா இருக்கட்டும் ஆரோக்கியக்காடு மனசுல ஏற்படக்கூடிய தீமையா இருக்கட்டும் மனசு கட்டுப்பட போறது ஆனா இன்னொருத்தருக்கு தீமை ஏற்படுத்துறதா நினைத்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு தர கொல்லாது நடக்க மாட்டேங்குறதுல எத்தனையோ பண்ணி பார்த்துட்டோம் கோபப்பட்டு கையில கம்ப எடுத்தாதான் கோல் எடுத்தாத்தான் குரங்காடுங்கிறோம் கோபப்பட்டாதான் நடக்கிறது சத்தமே போடலாம் நடக்க மாட்டேங்கிறது என்ன சரி கண்ட்ரோல்டு ஒண்ணு உண்டா அதாவது நாம கோபப்படுறோம் குழந்தைகள் அடிக்கிறோம் இல்ல யாரோத்தர் அடிக்கிறோம் அப்ப கூட பார்த்து முதுகல் அடிக்கணும் எந்த இடத்துல பட்டு குழந்தைகளுக்கு ஆபத்தோ அங்கெல்லாம் அடிச்சிடவே கூடாது அதுதான் கண்ட்ரோல் கோபா கோவப்படுறோம்ங்கிறது உண்மையா இருக்கக்கூடாது அது பொய்யான கோபமாக இருக்க எதிராளி பாக்கறச்சே போய் சத்தம் போடுறார் கோவப்படுறார் அதனால சற்று பயந்த அவன் மனா திருத்தி கொள்ளலாம் ஆனா அத கண்ட்ரோல் பண்ணி நம்மளால கோவப்பட முடியுமா என்பது தெரியவில்லை ஆகையால் தான் நாம கோபத்தில் இருந்தே விலகி இருக்க வேணும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ராமன் கோப்பப்பட்டிருக்கார் அன்பனான ஹனுமான் பேரில் ராவணன் அம்பு பழை முடிந்தான் ராவணன் அம்பு மழை ராமன் கோப்பப்பட்டார் கண்ணனே கோபப்பட்டார் அர்ஜுனன் பேரில் பீஷ்மாச்சாரியர் நிறைய அடித்தார் கண்ணன் கோபப்பட்டார் நரசிம்ம பெருமான் கோப்பப்பட்டான் பிரகலாதனை இரண்டு கசிவு நரசிம்ம பெருமான் கோப்பப்பட்டார் அப்ப பகவானால கோப்பப்பட முடியாது ஏனெனில் அவரிடத்தில் இருக்கிறது கண்ட்ரோல் மேலும் அவர் கோப்பப்பட்டாலே நன்மை தான் விளருகிறது எந்த ஒரு செயலும் அது தீர்ந்த நன்மை பயக்கமே பொய்யே கூட சொல்லலாம் ஆனா அதனால நன்மை ஏற்பட போறதுன்னா சொல்லலாம் கோப்போம் அதனால நன்மை ஏற்படுமா கோபப்பட்டோம்னா எதிராளியும் சேர்ந்து கோபப்படுறார் அவர் திருத்திக்கவும் மாட்டேங்கிறார் ஒருவேளை மெதுவா எடுத்து சொல்லியிருந்தா திருத்திட்டு போனோம் கோபப்பட்டு சொன்னதனால அவர் திருத்திக்க மாட்டேங்கிறார் எனக்கும் தீமை அவருக்கும் தீமை அப்ப முடிவில் பிரயோஜனமே கிடையாது ரொம்ப கஷ்டம் சுதிர்ஜய கோபத்தை ஜெயிப்பது கஷ்டம் எப்படி ஜெயிக்க முடியும் மேன்மேலும் ஆத்மாவை பற்றி நினைத்து ஆத்மா கோபப்படாது இன்னொரு ஆத்மா பேர்ல கோபப்படவும் முடியாது நான் கோபப்பட்டதுனால எந்த நன்மை ஏற்பட்டுடவும் போவதில்லை இந்த உடல் ரீதியான ஒரு விகாரம் ஒரு மாறுதல் தான் கோபம் என்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள யார் பேரிலும் கோபப்படமாட்டோம் படாமல் இருப்பது கஷ்டம்தான் ஜெயிக்கிறது முடியாதுன்னு தான் சொல்றார் இருந்தாலும் முயற்சி எடுத்து நேத்திலே இருந்து நூறு பேர் பேர்ல பட்டு இருந்தோமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு இருந்தோமா பெரிய விஷயத்துக்கு மட்டும் பட்டுருக்கோம் பெரிய விஷயத்துக்கு படுறோமா அதுக்கும் படாம இருக்க முடியுமான்னு பார்ப்போம் பத்து நாளைக்கு ஒருத்தரும் கோவப்படுவோமா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தள்ளி போட முடியுமான்னு பார்ப்போம்சிய குறைச்சு பார்ப்போம் எத்தனை பேர் குறைச்சு பார்ப்போம் எந்தெந்த விஷயத்துக்காகங்கிறது குறைச்சி பார்ப்போம் இப்படி பண்ணி பண்ணித்தான் படிப்படியே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் நரசிம்ம பெருமான் அதீத கோபத்தோடு இருக்கிறவர் அவர் அருளாலேயே நம் கோபம் குறையட்டும் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன் இந்த உங்களுக்காக வழங்குபவர் ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்